வணக்கம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று விவசாயிகளின் கடன் தகுதியை அணுக செயற்கைக்கோள் தரவை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் வங்கி ஐசிஐசிஐ வங்கியாகும் இரண்டு டிஆர்டிஓ அமைப்பின் தலைவராக இரண்டு ஆண்டு பணி நீட்டிப்பை பெற்றுள்ளவர் சதீஷ் ரெட்டி ஆவார் மூன்று திருநருக்கான தேசிய மன்றத்தின் தற்போதைய தலைவர் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் ஆவார் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் நிறுவனத்தால் முழுமையாக தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட்டின் பெயர் என்ன இரண்டு கருங்கடலில் இருந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை எரிவாயு இருப்பை சமீபத்தில் எந்த நாடு கண்டுபிடித்தது மூன்று ஒரு திட்டமிடப்பட்ட தொலை ஒன் அரேஞ்சு மேர்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நாளை பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்